மனுமா புராணங்களுக்குள் சிறந்தது அதபோல மகாபாரதத்தில் பகவத்கீதையே சிறந்ததாக கொண்டாடப்படுகிறது கீதையில் கண்ணன் ஸ்லோகம் ஸ்லோகமாக பல கருத்துக்களை வெளியிட்டார் அதே விஷயங்கள்தான் அதே தர்மங்கள் தான் அவற்றையே எக்ஷன் கேட்கும் கேள்விகளாகவும் அதற்கு தர்மபுத்திரன் சொல்லும் பதில்களாகவும் வேதவியாசர் அமைத்துள்ளார் கீழ நாம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சாது அசாது யார் என்னும் பாகுபாடு பார்த்தோம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி தொண்ணூத்தி ஐந்தாவது கல்வி எது மோகம் என்பது யாது எல்லாரும் மயக்கத்தில் உள்ளோமா மயக்கம் நீங்கியவர்கள் உள்ளார்களா நாம் மயக்கத்தில் தான் அந்த மயக்கம் போக வேண்டும் இருந்த மயக்கம் தீருவதற்காகத்தான் கண்ணன் கீதை உபதேசித்தான் நம் அனைவருக்கும் இருக்கும் மயக்கம் போகத்தான் தர்மபுத்தரர் யக்ஷகனின் கேள்விக்கு பதில் சொல்லிக்கொண்டு வருகிறார் கேள்வி பார்ப்போம் தொண்ணூத்தி அஞ்சாவது கேள்வி கோ மோக புரோச்சியே எது மயக்கம் என்று சொல்லப்படுகிறது சொல்கிறார் மோகோஹி தர்மரூடத்வம் அறம் அறியாமல் இருந்தால் அது மயக்கம் என்று சொல்லப்படுகிறது வேதத்திலும் வேதாந்தத்திலும் எது தர்மமாகச் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அறியாமல் இருந்தால் அது மயக்கம் தன்னையே தான் உணராமல் இருந்தால் அது மயக்கம் செய்ய தகுந்தது என்ன செய்யத்தகாதவை என்ன என்கிற பகுத்தறிவே இல்லாமல் இது செய்யத்தக்கது இது செய்யத்தக்காதது என் வேறுபடுத்தி அறியாமல் அதில் குழப்பத்தோடு இருந்தோம்னால் அதுதான் மயக்கம் டத்திலே சொல்லப்பட்டுள்ளது இதத்தான் கிருத்தியாகிருத்திய விவேகம் சொல்லுவார்கள் இருக்க வேண்டும் விதிச்சுட்டால் செய்யக்கூடாதது தெரிந்து கொள்ள வேண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் என வேதம் விதித்தால் இது செய்ய தகுந்தனான்னு தெரிந்து கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் செய்யத்தக்கனவற்றில் செய்யக்கூடாததுன்ற எண்ணம் வந்துட்டாலோ விலக வேண்டியவற்றில் செய்ய வேண்டியதுங்கிற எண்ணம் வந்துட்டாலோ இதுதான் பகுத்தறிவு குழப்பம் அர்த்தம் இதே விசிஷ்டிரன் தெரிவிக்கிறார் இதே விஷயத்தை பத்தி பார்த்தோம்னா அர்ஜுனன் பகவத்கீதை முழுக்க கேட்டான் கேட்டு முடித்ததற்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறான் நஷ்டோ மோகா கண்ணனே நீ பண்ணின உபதேசத்தாலே என் மயக்கம் தீரப்பெற்றேன் மயக்கம் தீந்து போடுத்துன்னு கடைசியில சொல்றார் ஆனா துவக்கத்தில் ஒரு ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்கிறார் தர்ம சம்மூடே ரூஹிதம் கண்ணனே நான் மயங்கி கிடக்கிறேன் எது தர்மம் எது அதர்மம் என்று எனக்கு புரியவில்லை மயக்கத்து காளாகியிருக்கிறேன் பார்ப்பதோஷோபதாவாக் தாம் தர்ம சம்மூட சேதாக தர்மத்தில் கலங்கி இருக்கிறேன் நல்லது என் மயக்கத்தை தீர் இது முதல்ல எழுநூறு ஸ்லோகங்களும் முற்று பெற்றன தற்போது கண்ணன் சகதன்மான் பரித்தெஜ மாமேக்கம் ஸ்லோகத்தையும் சொல்லி முடிச்சுட்டார் இப்ப அர்ஜுனனுக்கு சந்தேகம் தீர்ந்தது நஷ்டோ மோகா ஸ்மிருதி நீ சொல்படி நான் இப்போதே செய்கிறேன் என்னுடைய மோகம் மயக்கம் தீர்ந்தது அப்ப மயக்கம் இருக்கு நல்லது சொல்லுன்னு ஆரம்பிச்சார் மயக்கம் தீர்ந்துபடுத்துன்னு இப்ப சொல்லுட்டார் நாம புரிஞ்சுக்க வேண்டியது அர்ஜுனனுக்கு இருந்த மயக்கம் யாது அது இப்ப எப்படி தீர்ந்து என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதை வச்சிருந்தோம்னாலே இப்ப நாம பார்க்கிற மயக்க சொல் அறம் தெரியாது அறம் தெரியாமை தானே மயக்கம் சொல்லிட்டு அதற்கு பொருள் என்னங்கறத தெளிவா புரிஞ்சுடலாம் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட சந்தேகம் இது தர்மமா இது அதர்மமா தர்மமே ஆனா தர்மத்தை போய் அதர்மம்னு மாற்றி தெரிந்து கொண்டார் இதோ எதிராளிகள் இத்தனை பேர் நிற்கிறார்களே இவர்களை கொல்வது தர்மமாகாது எப்ப ஞாதிகள் தாயாதி பேர் இவர்கள் எல்லாரும் எனக்கு உறவுக்காரர்களோ குருக்களோ மிக உற்ற நண்பர்களோ அப்ப இவர்களோட சண்டையிடுவதோ இவர்களை கொல்வதோ கூடாது இது அதர்மமாகும் என்று அர்ஜுனன் கலங்கினான் ஆனா உண்மை என்ன தெரியுமா இவனுக்குன்னு இருக்கிற கத்திரிய தர்மம் நாட்டை காத்தல் பிரஜைகளை காத்தல் யார் விரோதிகள் தீயவர்களை வந்தாலும் அவர்கள் தனக்கு ரொம்ப வேண்டியவர்களாகவோ உறவினர்களாகவோ இருந்தால் கூட அவர்களிடத்திலிருந்து நாட்டை காப்பாற்றியாக வேண்டும் அதுதான் அவனுக்கு இருக்கிற தர்மம் யுத்தம் பண்ணி நாட்டை காப்பாற்றுதல் தர்மம் ஆனா அந்த யுத்தத்தையே போடக்கூடாது இவாள கொல்லக்கூடாது அதர்மம் அப்படின்னு தப்பா நினைச்சுட்டானோ இல்லையோ ஈட்டையை பொதுவான புகார் என்ன சண்டைய தூட்டி விட்ட கிரந்தம் இந்த நூல் ஏது இந்த கண்ணன் எனக்கு உபதேசம் பண்ணிருக்கார் சண்டையை தூண்டி விடுவதற்காக செய்தார் ஆனால் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல சொல்லுவார்கள் அவர் ஒன்னு சண்டையை தூண்டி விடுறதுக்காகலாம் பண்ணல உன்னுடைய தர்மத்தை நீசை நாட்டை காத்தல் உன்னுடைய தர்மம் இப்ப நம்முடைய நாட்டை காக்கறதுக்காக எத்தனையோ உயிர் தியாகங்கள் நிகழ்ந்தன சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி பல பெரியோர்கள் பிராணனை விட நேர்ந்தது ஆங்கிலேயர் சில உயிரையும் வாங்கவும் நேர்ந்தது அப்படி இருக்கிறது அதெல்லாத்தையும் ஆதர்மம் நான் அத்தனை தர்மம்ல தானே ஒற்றுக்கொள்ளுகிறோம் அதனால உயிர்கொலைன்னு சொல்லிட்டாலே அதர்மம் ஆகாது கீழே ஒண்ணு சொல்லிருக்கேன் எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும் நினைக்கணும் தான் அது தர்மத்துக்கு புறம்பாத போகாதவரை தர்மத்தை தாண்டி போயிட்டோம்னால் அப்ப தர்மத்தை காக்க வேண்டிதான் முக்கியம் ஏன்னா தர்மத்துக்கு விரோதமா தர்மத்துக்கு பகையா போயிட்டவாளை தண்டிக்காமலே தெய்வம் விடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டுனா அப்ப தர்மத்தின் வழி காக்க முடியாத போடும் இந்த தர்மத்தின் வழி வராதவர்கள் தர்மத்தின் வழி இருக்கிறவாளை கண்டிப்பா துன்புறுத்தறதுக்கு ஆரம்பிச்சிருவார் அதுக்காகத்தான் பகவான் அசுரர்களையும் ராட்சசர்களையும் கொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது அப்ப அர்ஜுனன் என்ன குழப்பத்துக்கு ஆளானான் எது தர்மமோ அதாவது இவனுக்கு யுத்தம் புரிதல் தர்மம் ஆனா அந்த தர்மத்தையே அதர்மம் என்று மயங்கி விட்டான் எந்த இடத்துல சினேகம் நட்ப காட்டணுமோ அங்கதான் காட்டணும் ஆனா தப்பான இடத்துல நட்ப காட்டுத்தான் எந்த கருணையை காட்ட வேண்டுமோ அங்கதான் காட்டணும் ஆனா தவறான இடத்துல கருணையை காட்டி விட்டான் அப்படி கூட உண்டா சுவாமி நிர்தனி சொன்னீர் எல்லாரிடத்திலயும் கருணையோட இருக்கணும் எல்லாரிடத்திலையும் எல்லா பூத்தராசிகளுக்கும் துன்பமே பண்ண சிந்திக்கவே கூடாதுன்னா வைத்தியர் ஆபரேஷன் தேட்டர்ல என்ன படுக்க வச்சுட்டு ஆபரேஷனுக்கு கத்தி எடுத்துட்டு போய் இப்பதான் நான் கேட்டுட்டு வந்தேன் அஹிம்சா சர்வா பூதானி அஹிம்சாபரமோ தர்மஹா ஒருத்தருக்கும் ஒரு துன்பம் எல்லாரும் ரத்தம் வரும் அப்படின்னு கத்திய கீழே வச்சுட்டு நடைய கட்டுட்டாருனா அவ்வளவுதான் நான் எப்படி குழைக்கிறது அப்போ அப்ப நான் குழைப்பதற்காக கத்திய வெட்டி கொண்டு வெட்டணும்னா கூட வெட்டிதான் அந்த இடத்துல கத்திய வைத்த ரண சிகிச்சை ஆபரேஷன் பண்ணதுங்கிறது ஒரு நாளும் அதர்மத்தில் சேராது அது தர்மத்தில் தானே சேரும் ஆக நாம் எது தர்மம் எது அதர்மம் என்று கலங்காமல் புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனன் கலங்கி போனான் இது தர்மம் அல்ல அதர்மம் என்று நினைத்தான் அதை மாத்தி தான் சொல்லிட்டார் கண்ணன் இல்ல இல்ல அர்ஜுனா உன்ன பொறுத்தவரை கத்திரியனுக்கு தகுந்த யுத்தத்தை செய்வதுதான் தர்மம் செய்வாய் சதோ யுத்தாய யுத்தஸ்வ நைவம் பாபம் அபாப் சசி இந்த நீ வீரஸ்வர்க்கத்தை அடைவாய் மேலே மெதுவே மெதுவே மோட்சத்தையே அடைந்து விடுவார் ஒரு நாளும் சம்சாரம் எனக்கு கிட்டாது என்று எழுநூறு ஸ்லோகத்தாலே சொன்னார் இப்ப எனக்கு மயக்கம் தீந்து கொடுத்து இப்பவே நீ சொன்னபடித்து செய்கிறேன் காண்டி பத்த கையில எடுத்து வைத்தான் இது பொதுவான மயக்கம் அதாவது தர்மத்தை அதர்மம்னு மயங்கினது இது அர்ஜுனனுடைய உதாரணத்தை வச்சிருந்து பார்த்தோம் இரண்டாவது அத்தியாயத்துல ரெண்டு ஸ்லோகங்களை பத்தி தெரிவிக்கிறேன் புத்தி அப்போது நீ நிறுவேதத்தை அடைவாய் இது சாரும் கண்ட கண்ட பயனில் ஆசை வைத்து நீ செய்து கொண்டிருந்தாய் அர்ஜுனா அதுவே ஒரு மயக்கம் நாம ஒன்னொன்னு செயல்புரிகிறோம் அதுக்கு தாழ்ந்த பயன்கள் இருக்கு முல்ல குழந்தை பெறுவது அல்லது வேலை வாய்ப்பு கிடைப்பது உயர்ந்த பதவி கிடைப்பது ப்ரமோஷன் இருக்கிறது வீடு நன்னா அமைஞ்சு போடுறது இதெல்லாம் பல பயன்கள் ஆனா ஆத்ம சாட்சாத்தாரம் பயனோட ஒப்பிட்டு பார்த்தால் இது சிறந்த பயனே கிடையாது அப்ப இதுவாறு இந்த பயன்களை நம்பியே நம்ம வாழ்ந்துருக்கோம் இப்ப கண்ணன் கீதையில் என்ன சொல்றார் பலனில் பச்சு வைக்காதே பலத்தை தியாகம் பண்ணிவிடு தாழ்ந்த பயனுக்கு முயற்சிக்காதே ஆத்மாவை காண்தலாகிற பயன் பரமாத்மாவை உணர்தலாகிற பயன் அந்த பயனை குறித்து தான் நீ செய்ய வேண்டும் என்று உபதேசிக்கிறார் இது மோக கலிலம் குழப்பத்தாலே என்னுடைய மனது ரொம்ப கலங்கி கிடந்தது கலிலம் கலுஷம் குழப்பம் கலக்கம் ஜலம் பாத்துறோம் சேரு சகரியமா கலங்கி கிடக்கும் பாருங்க அதை போல நம்ம உள்ளமும் ரொம்ப கலங்கி இருக்குமா யதாத்தே புத்தி எப்போது உன்னுடைய புத்தியானது மோக கலிலம் வெகச்சரிஷதி இந்த மோகத்தாலே மயக்கத்தால கலங்கி கிடக்கிறதே அதை தாண்டுமோ அப்போது உனக்கு என்ன செய்யுமா தோணும் சோதவிய ஸ்ருத எதெல்லாம் இது நீ கேட்டுக்கியோ நீ எதை பயன்கள் ப்ரமோஷன் பயனா வீடு கட்டுறது பயனா இத போய் பயன் பயன் தப்பா நினைச்சுனுட்டேனே இவைகளெல்லாம் உயர்ந்த பலன்களே ஆகாது ஆத்ம சாட்சாத்காரம் தான் பலம் பரமாத்மாவை அடைந்தால் தான் பலம் இப்ப எது உயர்ந்த பயன் இல்லையோ அத பயன் நினைத்தேன் அல்லவா எது உயர்ந்த பயன் பகவானோ அத பயன் இல்லேன்னு நினைத்தேன் அல்லவா இப்படி பயனை மாற்றி நினைப்பதுதான் இடத்துல என்ன தெரிவிக்கிறார் எது மயக்கம் என்று கேட்டுக்கொண்டுதான் மயக்கம் தர்மரூடத்தம் அறம் தெரியாமல் இருத்தல் இது அறம் இது அறம் அல்லாதது என்கிற வேறுபாடு தெரியாமல் இருந்தால் அதான் பெரும் மயக்கம் கண்ணன் உடனே சொல்ற ஸ்ருதி விப்ரதி மனது உனக்கு உருவாகும் ஒருபடிப்பட்ட எண்ணம் உறுதியான எண்ணம் அது இருந்தாத்தான் நமக்கு மயக்கமே போகும் இதுவா அதுவா அதுவா இதுவா யோசித்து யோசித்தே காலத்தை திருவிடுறோம் பாருங்க பகவான் இன்னு சொல்லியிருக்கார் இதுதான் சரி அதான் தர்மம் அப்படின்னு மேற்கொண்டதுல போறதுக்கு பார்க்கணும் அம்மாழ்வார் வேடிக்கையா ஒரு இடத்துல சொன்னார் பரிவது ஈசனை பாடி விரிவது மேவலுருவியின் புகை பூவே மதுவார் தன்னன் துழாயான் முதுவேக முதல்வனுக்கு எதுவே தென்பணி என்னாது அதுவே ஆட்சையும் ஈடு கோவிலுக்கு போறமா என்ன கைங்கிரம் என்ன தொண்டு புரியலாம் என்ன பணிவிட செய்யலாம் அப்படின்னு தினப்படி ஒரு அரை மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வீடு திரும்ப பண்ணவே மாட்டேங்கிறான் நம்ம வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோ என்ன சாப்பிடு பால் சாப்பிடறீங்களா பழரசம் சாப்பிடுறீலா மோர் சாப்பிடுறீலா சேனல் பரவாயில்ல நான் பழரசமே சாப்பிடுறேன் அப்படின்னா மாம்பழரசம் சாப்பிடறீலா இல்ல ஆரஞ்சி பழரசம் சாப்பிடறா சாத்துக்குடி பழரசம் சாப்பிடுறீங்களா இல்ல சாத்துக்குடி படரசமே சாப்பிடுறேன் அது ஜில்லுன்னு சாப்பிடுறீலா இல்ல ஜில்லு இல்லாத விதவதா இல்ல பரவாயில்ல வெதவை சாப்பிடுறேன் சக்கரை போட்டு சாப்பிடுறீலா இல்லாம சாப்பிடுறீங்களா சரி சக்கர சாப்பிடுறேன் அரை ஸ்பூன் சக்கரை ஒரு ஸ்பூன் சக்கரை வந்தவர் வெறுத்து போய் சுவாமி சாத்துக்குடி திசம் வேண்டாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் விட்டா போறோம் புரட்டு போடுறாரு இதை போல கோவிலுக்கு போய்விட்டு கோவிலுக்கு எத்தனை பிரதட்சிணம் பண்ணலாம் பண்ணலாமா வேண்டாமா விழுந்து நமஸ்கரிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணலாமா பிரதக்ஷணம் பண்ணிட்டு நமஸ்கரிக்கலாமா கை கூப்பிட்டு நமஸ்கரிக்கணுமா கீழே நமஸ்கரிக்கிட்டு கை கூப்பிடலாமா பெருமாளை நேரத்து நேரம் சேவிக்கலாமா இல்ல கீழே சேவிக்கணுமா சேவிக்கிட்டே கண்ண மூடின்னு சேர்க்கணுமா கண்ணத்தரணும் சேர்க்கலாமா பெருமாள் பார்த்தார் இதை விட நீ வீழ்த்தோடய இருந்து இருக்கலாம் அழ்வார் தெரிவித்தார் எதுவே தென் பணி என்னது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் கோவிலுக்கு போச்சு நீங்க வேற மணி வாங்கி மாட்டீங்களா அப்படின்னு இங்க இருக்கிற அர்ச்சகன் நம்ம கேட்டார் நம்ம திருப்பி இருக்கோம் வெணத்துல மணி வேணுமா இரும்புல மணி வேணுமா எந்த மெட்டல்ல மணி வேணும் வெங்கல மணி வேணும்னா அது எவ்ளோ பெருசா இருக்கணும் எத்தனை இத்தனையா வேணும் அது எந்த கிடைக்கும் இந்த ஊர்ல கிடைக்கும் ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிறது வெங்கலத்தில் அர்க்கசாமியை சொல்லிடுவார் அதனால எது எதுன்னு விசாரித்துக் கொண்டிருப்பது கூடாது பகவான் சாஸ்திரத்தில் இத்த தர்மமாக சொல்லி இருக்கிறார் நாம் அதில் மயங்கக்கூடாது என்கிற உறுதி ஏற்பட்டு அந்த தர்மத்தின் வழி நடப்பதற்கு தொடங்க என்ன நமக்கு எல்லாம் என்ன கேள்வி கேள்ண்டே போனார் பெருமான் சொன்னதுதான் உண்மை அதன்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒத்திருக்கிற மனப்பான்மை இல்லாமல் பல கேள்விகளை எழுப்பி கொண்டே இருப்போம் அப்படி செய்வது கூடாது என்னது செய்ய தகுந்தது என்னது செய்யத்தகாதது அப்படிங்கறதுல மயக்கம் வந்துவிட்டால் அதுதான் மோகம்னு சொல்லப்படுகிறது அப்ப மயக்கம் யாது தர்மம் அறியாமல் அறம் தெரியாமல் வள்ளுவனார் தெரிவிக்கிறார் செய்யதக்க அல்ல செய கடும் செய்தற்க செய்யாமையானும் கடும் செய்தற்க அல்ல எது செய்ய தகுது அல்லவோ செய்ய கடும் அதை செஞ்சாலும் நாம கெட்டுப்பட வேண்டிதான் எது செய்யத்தக்கதோ அதை செய்யாமையானும் கடும் அதை செய்யாமலையாலும் கட்டுப்படுவோம் அப்ப எனது செய்யிருந்தால் அதை செய்யாவிட்டாலும் கெட்டு போவோம் எனதை செய்யாதுன்னு சொல்லியிருந்தால் அதை செய்தாலும் கெட்டு போவோம் இதுதான் அறமறியாத தன்மை இதுதான் தர்ம தன்மை அப்ப மயக்கத்தோடு நடக்க வேண்டும் எதிர்பார்ப்போம் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள் போர் த்ரீ டூ எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்